إِنَّ الْحَمْدَ لِلَّهِ نَأْمَدُهُ وَنَسْتَعِيُّهُ وَنُخَوْتُعُهُ وَنُؤْرِمُ مُهْرِ وَنَتَوَفَّلُ عَلِيهُ ونعوذ بالله من سرور أنفتنا ومن كذبات أعمادنا من يفجئ الله فلا مدلنا ومن يفجئه فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحجمه لا سريك له وأشهد أن سئبنا وقبيبنا وسئعنا ومولانا محمدا عبده ورسوله اللهم سبي على سيدنا محمد وعلى آله وأصحابه وكباعه راهل بيدي أجمعين اما بعد فقد قال الله تعالى في محكمه تنزيل وفرقان للناس اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير قال اذا قولا اذا هو الخاطر صدق الله العظيم انا عبد الله بن عبدين رضي الله تعالى عنهنا عن النبي صلى الله عليه وسلم انه قال اربع اذا في فلا عليه ما فات من الدين اطلب انارا وطلب النبي அதிகமாக தூக்கிவாக முதலாவதாக சுற்றுலா ஆரம்பித்ததுக்கு முன்னால் வெளியே இருக்கக்கூடிய காலர்கள் தான் முன்னுக்குவா இந்த உடல செய்ய இருக்கு சின்னக்கு வாரவங்களுக்கு லேசாக கொஞ்ச நெருக்கமாக முன்னு சின்ன இடங்களை முதலாவது நடக்குது ஜிமாவுடைய ஆதாரங்கள் ஒன்றுதான் நேரகாலத்தோட வாழவில் சின்னால் எடுக்கக்கூடியவர்கள் முன்னால வந்து அண்ணன் தான் பின்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு ஏற்றாமல் அவங்களால நிகற்ற பேரன்புமாக சொன்னாங்க அவன் தனித்தவன் விமோசனையற்றவன் அவன் பிறவும் இல்லை திறக்கப்படவும் இல்லை என்று ாகவும்ப்பதல் நபிகள் நாயகம்மது அமைதி அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அரிசியர்களை பின்பற்றி வாழ்ந்த சாதி அவங்கள் நல்லவர்கள் வல்லவர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாவின் நல்லவர்கள் நன்றாக தான் இம்மாவுடைய கடமையை நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று அல்லாவுக்கான அவருடைய மாணவியிலே நகைத்து அழிச்சிட்டார்கள் என்ற முதலில் அரியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நசேமத்தும் செய்து கொள்ளும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே அல்லாது நிலைகிறார்களே அது ஒரு ஆற இந்த உலகத்திலே மதிக்கப்பட்ட படைப்புகளிலே மனித வரித்தத்தை சுரேசமான ஒரு படிப்பாக படைத்திருக்கிறார் அந்த மனித வரித்திலும் இழந்தவர்களாக திறந்தவர்களாக கண்ணியவாதர்களாக அறிமா சொன்ன முஸ்லிம்களாகியிருக்க முஸ்லிம்களை சொல்லக்கூடிய நாங்கள் ஒரு பரிபூர்ணமான முஸ்லிம்களாக உண்மையான ஒரு சின்னியார் அல்லா இடம் பார்க்கக்கூடிய ஒரு விவாசியாக மாற வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது அனைத்து முக்கியமும் நீங்கள் முஸ்லீம்களாக தான் மன்னிக்கவர்கள் முஸ்லிம் எல்லாமும் மன்னிக்க கூடாது அப்படி என்று சொல்லுவாங்க அல்லாவுடையம்எல்ஏ அனுமதிகிறேன் அல்லாத நிறைய அறுப்படைகளையும் நியமத்திற்கு அடங்கியிருக்கிறார் அந்த நியமத்திற்கு ஒரு நேரம் வியாபாரம் முஸ்லிம்கள் என்று சொன்னாலே இந்த நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டிலே பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் சென்றார்கள் வியாபாரிகள் இந்த நாட்டுக்கு வரியை நின்ற எங்கள் முன்னோர்கள் கூட திரவமான தான் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்பது விமா பெரிய இந்த வியாபாரத்தின் மூலமாக எத்தனையோ மக்களை أني أولا لي بس لطي فرصاً بإذن الضوكاة هذا كان الله جل جلاله القرآن إليه ترسل بالمبردور وعلى الله الميئات وعلى الله المريبات الله تعالى عن ذلك هي عطارة حلالة جيدة سيساً وارث சீசனுக்காரர்கள் வியாபாரிகள் தயார் நிலைமையை முன் எப்படி எடுத்து போடுற ஞாபகத்தில் எடுத்து போடுற சிக்கல்கிட்ட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாவுடைய நிலைக்காரர்களை அன்பு தவிர அல்லாஹ் வியாபாரம் வியாபாரிகள் இருந்து கொண்டிருக்கிறீர்கள் வியாபாரிகள் கவனத்தில் அந்த வியாபாரத்திலே கொண்டிருக்கக்கூடாது அந்த வியாபாரத்திலே கலத்தி இருக்கக்கூடாது அந்த வியாபாரத்திலே ஏமாற்றி இருக்கக்கூடாது அந்த வியாபாரத்திலே மோதடி இருக்கக்கூடாது அந்த வியாபாரத்திலே சத்தியம் இருக்கக்கூடாது அந்த வியாபாரத்திலே சீர்தலம் இருக்கக்கூடாது அந்த வியாபாரத்திலே கனவு இருக்கக்கூடாது அந்த வியாபாரத்திலே சுரங்கம் இருக்கக்கூடாது இல்ல நல்ல ஆராய்ச்சிய வியாபாரம் அராமான சம்பாத்தியம் இருக்கக்கூடாது எப்படியாவது கண்ணிய துருட்டி சாட்சியை நடத்துக் கொள்வோம் என்றும் இருக்கக்கூடாது வியாபாரத்திலே கலப்புடன் இருந்தால் வியாபாரத்திலே ஏமாற்றிருந்தால் வியாபாரத்திலே திருச்சி இருந்தால் வியாபாரத்திலே ஓதடி இருந்தால் அது அதிகமாக ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு நெல்லிக்கி இந்த மூடக்கூடிய இந்த கதை அல்லாவுடைய நெங்கலியார்களை கொண்டு போய் கண்டிப்பாக வியாபாரிகள் முதலாவது உள்ளத்தில் தப்புவாவை எடுத்துக் கொள்ளலாம் அல்லாவுடைய பயத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் நான் செய்யக்கூடிய அல்லா உடல் பொருந்தமான முறையை நான் செய்கிறேனா இதில் ஆறாம பொருட்கள் இருக்கிறதா இதிலே அறாமான சம்பாத்தியம் இருக்கிறதா இதனை நான் அண்ணாவுக்கு விருப்பம் இல்லாத முறையிலே சம்பாதிக்க தொழிற்சாலை கதைகள் என்ன இருக்கா என்பதை ஒவ்வொரு வியாபாரிகளும் எண்ணிக்கொள்ளவில் தற்போதா என்று சொல்லுகின்ற இது ஒரு முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது அண்ணா வந்த நகுவ அனைவரும் தக்குவா பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியார்கள் அன்புப்பவர்களேகளை அல்லா பராமாக்கி இருக்கிறாரோ அவைகளை வாங்குவதும் சாப்பிடுவதும் ஆரோ ஆச்சரிய ஆச்சரியமான சூழல் பெண்பு சூழல் ஒரே மாதிரி ஆரம்பிக்கிறான் ஒன்றும் வைரல்லின் இன்னொன்று வைரல்லின் உபாசி ஒரே மாறக்கூடியவர்களுக்கு தவித்து இறக்கிய குரல் இன்னொன்று மனிதர்களுடைய பொறுப்பு அன்புத்தவர்களே வியாபாரிகள் அடகு நிலையில் அடகு நிறுவ நீங்க வாங்கிற நேரம் எதுபடி கரெக்டா பார்த்து வாங்குறீங்களோ நீங்க நிற்கிற நேரம் இந்த அளவு நேரங்கள் எத்தனையோ வியாபார தளங்களின் மோசடி நடக்கணும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு பேசுவது விளையாட்டு அதனால குடும்பமான முறையில் போய் எனவே அளவு நிலையில் மோசடி செய்யாதீர்கள் அறிவ அந்த வியாபாரத்துக்கு ஏற்படும் ஒரு கூட்டம் ஒரு சமுதாயம் வியாபாரத்தில் மனு என்ன பாப்பா அளவு நிறுவனம் கூட்டம் இந்த நாய சமுதாயம் செஞ்ச பாவம் செஞ்சு செஞ்சாங்க கொஞ்சம் நினைஞ்சுக்கொங்க மக்கள சொத்துக்களை சொண்ட புகா நீங்க மீறின வந்து ஏமாத்தப்படுறாரு வார கஷ்டம் எங்களை வாடிக்கையாளர் மனமையாவது நம்பி வாங்க அப்படி நம்பி வாரவன் இன்றைக்கு அவர்களை ஏமாற்றவில்லை பொய் சொல்வதில்லை ஒரு சிலர் ஒரு சிலர் வாய் காற்று இல்லை ஏமாத்திர ஏமாத்திரலும் என்று அண்ணா ஏன்லி அரசு சொல்லூர் கடை அந்த கடைப்பக்கம் போற நேரம் சொல்லுங்க அப்படியே கைய போட்டாங்க போட்டா கையில ஈரம் இருக்கு ஈரம் கைய போட்டா படத்துல வந்து ஈரமைப்பு மதவிங்க அதனால கொஞ்சம் கண்டிப்பா அல்லாவுடைய கேட்டாங்க சொன்னே இறப்ப ஏன்டாது ஒரு சேட்டு சொன்னார்கள் மனசனம் எங்களுக்கு ஏன் மாற்று இப்படி மாறி செய்கிற எங்களுக்கு ஒருவான் பேசுறி வியாபாரிகளை வியாபாரிகளை பத்தி பேசு ஏமாற்றக்கூடிய வியாபாரிகளை பத்தி பேசு பொய்யாத வியாபாரிகளை பத்தி பேசுது எனவே வியாபாரிகள் வியாபாரிகள் அவர்கள் வியாபாரிகள் பாதிகள் என்று சொன்னார்கள் கேட்டாங்க என்ன யார சூழலா சொல்றீங்க வியாபாரிகள் பாதிகள் என்று சொல்றீங்க தெனறி குர்ஆன்ல சொல்லலையா அல்லாஹ்ல சொல்லலையா யா மர்ஜ வஹரலன்னு சொல்லலையா அப்படி சொல்ல சொல்லி போயிருக்கீங்க நீங்க வியாபாரிகளுக்கு பாதிகன சொல்றீங்களே நபிகள் நாயகம் சொல்லல அல்லாஹ் ஹால் बरा என்னன்னு சொல்லுங்க டிபைன்죠 குர்ஆன்ல யாராவது டிபைன்죠 ஹான அப்படியான வியாபாரிகள் பாவத்தை சம்பாதிக்கிறார்கள் பேசுகிறார்கள் கொள்ளியை பேசுகிறார்கள் எந்த வியாபாரிகளையும் உள்ளவர்கள் அதாவது அன்பு தகவல்களை மூன்று பேர்கள் இருக்கிறார்கள் மூன்று பேர்கள் இந்த மூன்று பேர்களோட அல்லா பேசவும் பேசுறதும் இல்லை பார்க்கிறதும் இல்லை கணக்கெடுக்கவும் எங்களுக்கு அவரண்ட் வந்து கூட்டாளி கூட்டாளிக்கு அஞ்சு பிள்ளைன்னு நாலு பிள்ளைங்களை அருமப்படுத்தி போட்டு ஒரு பிள்ளை கேசா எப்படி எ நாலு அருச்சு அருத்தல்ல எப்படி இருக்கும் ரொம்ப அதிகமான வேதனை இருக்கு உடைய வேளையில உமார்கள் சल्लल्लाहु अलैहि वसल्लम அய் முஸ்லிம் காரே அந்த மூணு பேரை சொன்ன காவலனால கேட்டு கொண்டாரு அய் மூக்கே ஓட்ட குடிச்சிட்டு போறாரு பாரத army களோட கீழ அர்சன army களோட கீழ இருந்து ஓட்ட குடிச்சிட்டு போறாரு வேலை கொடுக்க எவரோக்க நன்றி கண்டிப்பான நன்றி வந்து இப்படி பொறுத்தவரை அந்த விமோசனம் இல்ல சொன்னார்கள்ிஸ் நடந்து <in> <se Christ> <-tousi> யார் யாராவது மதபாத்தியம் அலாவாக வரவேணுமோ உங்களோட புள்ள தோற்கத்துக்கு போகணுமோ உங்களோட மனைவி தோற்கத்துக்கு போகணுமோ நீங்கத்துக்கு போகணுமோ நான் வேற சொன்ன இந்த விடயங்களிலிருந்து உங்களை பிசினஸ் பாதுகாத்து பண்ணுங்க வியாபாரிகள் ஏற்பாட்டப்படுவார்கள் ஆனா எந்த வியாபாரிகள் கிட்ட விஷயம் இருக்குமோ அப்படிப்பட்ட வியாபாரிகள் பாதுகாக்கப்படுவார்கள் பூமி இல்லையில் எந்த வியாபாரிகளுக்கு இருக்கிறதோ அவங்க பாதுகாக்க ஒன்னாவது சொன்னார்கள் அல்லாவுக்கு மரஜி சம்பாதிக்கிறாரே லட்சக்கணக்கரை சம்பாதிக்கிறாரே குடுக்கிற மரபு இல்ல மேல வர்ணம் கொடுக்கிற மரபு உண்மை பேச அந்த கண்ணை இந்த மூணு விஷயம் இருந்தால் அவர் பாதுகாக்கப்படுவாரே கூட்டு வியாபாரம் செய்யப்படுகிறது நீங்க வியாபாரம் பண்ணீங்க உங்களை நம்பி வார நன்றி வாழ வைக்கிறார்கள் ரெண்டு பேரும் எழுதிப்படில் வைத்து எழுதிப்படில் சும்மா லட்சத்தை மூணு லட்சத்தை நாலு லட்சத்தை கொடுத்துக்கொண்டு வீட்டுல எழுந்து வந்து எடுத்துக்கொண்டு நஷ்டம் இல்ல அதுக்கு சம்பந்தம் இல்லாம லாபத்தை பற்றி எடுத்து குழுங்கூட்டியா வாரம் இல்லை ஆனால் எப்படி நீ லாபத்தை பெற்றுக்கொள்கிறாயோ எப்படி லாபத்திலே நீ பங்கு கொள்கிறாயோ அது நட்சத்திரம் பங்கு கொண்டாட்டமும் இல்லை சொல்லுத்தை நான் சொல்ல மூணாவது நபராக நாயிருக்கேன் எப்ப ஒருவருக்கு தெரியாம ஒருவர் புரோகசீகம் போறீங்களோ கலைஞ கடந்து தர்மத்தினுடைய சூழமாக அழிஞ்சு போறதுதான் வியாபாரத்தில் ஊர்களை நன்றி ஊழியர்களை குடும்பத்தை மனசுக்கு திருப்பி வியாபாரத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வர கொண்டு வரக்கூடிய ஒரு கொஞ்சம் அடிங்கானோட அசலாக்கான முறையில் பேசுங்க கண்ணியமான முறையில் செய்யுங்க விரும்பாதீங்க அல்லா அஞ்சு நேரம் சொல்லுறது எத்தனையோ சகோதரர்கள் வியாபாரிகள் அப்படிப்பட்ட நிலமையை நீங்க சமாளித்தாலும் அப்படி துனியாவுடைய மோகம் கிடைத்தது என்ற நோக்கத்தில் துனியாவுடைய அவாசப்பிடிச்சி அல்லாத கத்தனைகளை கலவைகளை இப்படி ஒரு ரூபாய் சம்பாதித்தார் அல்லா உங்களுக்கு இஸ்லாமிய சகோதரிகளை அல்லாவுடைய நிலை வியாழ்களே எனவே வியாபாரத்தை ஹராளான முறையாக சொன்ன சாப்ப எப்படும் உருவாங்க பண்ணிட்டு அல்லாறை சோழனைக்கு யாராகிட்டோம் அல்லாவுடைய அழாவுக்கு அழகாக பயங்கரமான நோய்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு உருவாக்கிட்டோம் ஒழுங்களை படித்து போது புதிய மூஞ்சா கூப்பிட்டு புதிய மூஞ்சா இருக்கு வியாபாரிகள் சரியான முறையில படித்து வியாபாரம் செய்யல அல்லா அவங்களோட கொள்கை பறக்க செய்வான் எல்லா நிலைமைகளையும் அபிவிருத்தியை ஏற்படுத்துவான் எல்லாம் அல்லா சென்ற எல்லாரும் நம் அனைவருடைய மாவட்டங்கள் சிறைகள் எல்லாம் அனுப்பிடுவாராங்க பெண்களுடைய மாவங்கெல்லாம் அனுப்பி விருவாராங்க உலகத்துல வரக்கூடிய முஸ்லீமான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய மாவங்கெல்லாம் உருவானாங்க